வணக்கம் நட்சினையின் ஆயிரத்தி நாற்பத்தி ஓராவது செய்தி சேவை மார்ச் இருபத்தி ஒன்பது பங்குனி மாதம் பதினைந்தாம் நாள் வியாழக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் அறிமுகம் சே ஞானப்ரிகன் தமிழக செய்திகள் ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூட வலியுறுத்தி தூத்துக்குடியில் மூன்றாவது நாளாக கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்துவிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் சென்னையில் இரண்டு ஆண்டுகள் கழித்து இருவருக்கு காலரானவை கண்டறியப்பட்டுள்ளது காலம் தாழ்த்துவதற்காகவும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கிலிருந்து தப்பிப்பதற்காக மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் விளக்கம் கேட்டு மனு தாக்கல் செய்ய திட்டமிட்டிருப்பதாக காவிரி உரிமைகள் மீட்புக் குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார் தொடர் விடுமுறையால் இன்று முதல் நான்கு நாட்களுக்கு உதகை மேட்டுப்பாளையம் சாலை ஒருவழிப்பாதையாக மாற்றப்பட்டுள்ளது திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயில் தரிசனத்தில் பாகுபாடு பார்க்கக்கூடாது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது தமிழக ரயில்வே காவல்துறை ஏடிஜிபி சைலேந்திரபாபு தலைமையில் பத்து நீச்சல் வீரர்கள் நேற்று அதிகாலை ஒன்று முப்பது மணிக்கு தலைமன்னாரில் இருந்து நீந்தியபடி வந்து பகல் ஒன்று மணிக்கு தனுஷ்கோடி அரிச்சல் பகுதிக்கு வந்து சேர்ந்தனர் பிளஸ் டூ விடைத்தாள் திருத்தும் பணியின் உள்ளிருப்பு போராட்டம் நடத்த உள்ளதாக தமிழ்நாடு மேல்நிலைப்பள்ளி முதுநிலை பட்டாதாரி ஆசிரியர் அறிவித்துள்ளது விண்வெளி ஆய்வு நிறுவனம் சார்பில் தகவல் தொடர்புக்கான ஜிசாட் ஆரிய செயற்கைக்களுடன் வியாழக்கிழமை விண்ணில் ஏவப்படவுள்ள ஜிஎஸ்எல் எயிட் ராக்கெட்டுக்கான இருபத்தி ஏழு மணி நேர கவுண்ட் டவுன் தொடங்கியுள்ளது இந்திய செய்திகள் கேள்வித்தால் வெளியான புகாரை தொடர்ந்து பத்தாம் வகுப்பு கணிதம் மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொருளாதாரம் ஆகிய பாடங்களுக்கு மறு நடத்தப்படும் என்று சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது மேற்கு வங்க மாநிலம் அசன்லால் மாவட்டத்தில் ராம நவமி ஊர்வலங்களின் போது மோதல் ஏற்பட்டது இதனையடுத்து அப்பகுதியில் 144 நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கேரளா மாநிலம் மல்லபுரத்தில் நூறு அட்டை பெட்டிகளில் ஜெலட்டின் குச்சிகளை அப்பகுதியில் போலீசார் கைப்பற்றியுள்ளனர் தமிழகம் உட்பட எட்டு மாநிலங்களின் காங்கிரஸ் கமிட்டி தலைவர்களை மாற்ற அக்கட்சியின் தேசிய தலைவர் ராகுல் காந்தி முடிவு செய்துள்ளார் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள மக்களவைத் தேர்தலை மனதில் வைத்து இந்த மாற்றம் செய்யப்பட உள்ளது முன்னாள் முதல்வர் லாலு பிரசாத் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் அயல் நாட்டுச் செய்திகள் பிரம்மபுத்திரா நதிநீர் பங்கீட்டை இந்தியாவுடன் தொடர்வோம் என்று சீனா அறிவித்துள்ளது வெள்ளிக்கிழமை வாக்கில் சீன விண்வெளி நிலையத்தின் உடைந்த பாகங்கள் பூமியின் மீது கொள்ளலாம் என்று அதனை வருகின்ற விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் சிரியாவில் ரஷ்ய ராணுவத்தின் வான்வழி தாக்குதலில் இருபத்தி பேர் பலியாகியுள்ளனர் மியான்மர் நாட்டின் புதிய அதிபராக விண் மீன்ட் ஆசிய நாடான சிங்கப்பூரில் உள்ள நூற்று ஆண்டுகள் பழமையான கோயில் இருபது கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்படுகிறது அடுத்த மாதம் கும்பாபிஷேகம் நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன வணிக செய்திகள் வரும் ஜூன் மாதத்துக்குள் இந்தியாவில் 5G தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்துவதற்கு ஏற்ப தயார் நிலையில் உள்ளதாக மத்திய தொழில் தொடர்புத்துறை செயலர் அருணா சுந்தராஜன் கூறியுள்ளார் ஜிஎஸ்டி வசூல் கடந்த பிப்ரவரி மாதத்தில் எண்பத்தி கோடியாக குறைந்துள்ளது அறுபத்தி ஒன்பது சதவீத பேர் மட்டுமே கணக்கு தாக்கல் செய்துள்ளனர் என்று நிதியமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது மத்திய அரசுக்கு சொந்தமான ஏர் இந்தியாவின் எழுபத்தி பங்குகளை விற்பனை செய்ய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது டாடா மோட்டார்ஸுக்கு சொந்தமான ஜாகுவார் லேண்ட் ரோவர் இந்தியா நிறுவனம் தனது ரேஞ்ச் ரோவர் யுவோ காரின் மேற்கூறையை மூடி திறக்கும் வசதி கொண்ட புதிய ரகத்தை செவ்வாய்க்கிழமை தில்லியில் அறிமுகம் செய்தது விளையாட்டுச் ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் ஜூனியர் உலகக்கோப்பை துப்பாக்கிச்சுறுதல் தொடரின் கலப்பு இரட்டையர் பத்து மீட்டர் ஏர் பிஸ்டுல் பிரிவில் இந்தியாவின் மானு பேக்கர் அன்மோல் இணை தங்கப்பதக்கம் என்று சாதனை படைத்துள்ளது தூத்துக்குடியில் நடைபெற்ற அகில இந்திய வாலிபால் போட்டியில் ஆண்கள் பிரிவில் தெற்கு அணியும் பெண்கள் பிரிவில் கேரள போலீஸ் அணியும் முதலிடத்து பிடித்தன மேட்ரிட்டில் நடைபெற்ற பிரெண்ட்லி கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் அணியிடம் அர்ஜென்டினா ஆறுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் படுதோல்வியடைந்தது பந்தை சேதப்படுத்திய விவகாரத்தில் ஆஸ்திரேலிய கேப்டன் ஸ்மித் துணை கேப்டன் டேவிட் வார்னர் மற்றும் ஆகியோருக்கு கடுமையான தண்டனைகள் விதிக்கப்பட்டுள்ளன திரைச்செய்திகள் தமிழ் ஈழத்தை பின்னணியாக கொண்ட படம் யாழ் சமீபத்தில் வெளிவந்த இந்த படம் தமிழ் மக்களின் இதயத்தை தொட்டிருக்கிறது இதன் மூலம் தமிழ் திரையுலகிற்கு புதிய அந்தஸ்து கிடைத்திருக்கிறது புதுச்சேரியில் மார்ச் முப்பது முதல் திரையரங்குகள் இயங்கும் முதல்வருடனான பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டுள்ளது பாகுபலி படம் பாகிஸ்தான் சினிமா விழாவில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது பிக்பாஸ் பிரபலங்கள் ஹரிஷ் கல்யாண் ரைசா நடிப்பில் யுவன் சங்கர் ராஜா இசையில் இளம் இயக்குநர் இளன் கைவண்ணத்தில் உருவாகி வரும் படம் பியார் பிரேம காதல் இத்துடன் நச்சினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்